வணக்கம் நண்பர்களே நற்றிரின் ஹேரி பாட்டர் கதை சொல்லும் நீதி பகுதி அறுபத்தி எட்டை சென்னை அரவிந்த் சோ, ப்ரொஃபஸர் டிலானியின் மிக கொடூரமான ஒரு ஆரிடம் அது உண்மையாக பொய்யா என்று தெரியவில்லை அதை யோசித்துக் கொண்டே ஹேக்ரி ட்வீட்டிற்கு செல்கிறார்கள் அங்கே பக்பிக் எக்ஸிக்யூட் பண்ண வந்திருக்காங்க அந்த டைமில் கூட ஹேக்ரிட்டுக்கு துணையற்கான ஹேரி போகும்போது ஹேரியின் நண்பர்களும் அந்த துளைந்து போன ராணின் எலியை கண்டுபிடிக்கிறார்கள் அப்புறம் அந்த எக்ஸிக்யூஷனர்ஸ் கூட டம்பிடர்லாம் வராங்க அவங்கக்கிட்ட மாட்டி கூடாதுன்னு ஹேகிரிட் வீட்டுக்கு பின்னாடி அவங்களை அனுப்பும்போது அவங்க எலி தப்பிக்க ட்ரை பண்ணும்போது அந்த குழப்பத்தில் அந்த பெரிய கரிய பெரிய நாய் வந்து அந்த எலியோடு சேர்த்து ராணியும் எழுத்துட்டு போது ஹேரியால் ஒன்றும் தடுக்க முடியல அந்த டைமில் பின்னாடி அந்த எக்ஸிக்யூஷனஸ் அந்த பக்பிக்கு கொல்ல வந்தவர்கள் வீட்டுக்கு பின்னாடி கட்டி வைத்திருந்த பக்பிக்கு கொல்ல வந்தார்கள் போலும் அப்போ அந்த ஆக்ஸ் கொல்லப்பட வேண்டிய அந்த கோடாரி அந்த ஆயுதத்தை எடுத்து அந்த கொல்ல வந்த மினிஸ்ட்ரி அஃபிஷியல் கொலையாளி மெக் மே டாப் தட்டின சவுண்ட் வந்துச்சு அய்யோ இல்லை இல்லை அப்படின்னு கத்துற சவுண்ட் கேட்டோன்னு அது ஷாக்கில் வேற ஹாரி கொஞ்சம் ஸ்பீடை குறைச்சிட்டான் அந்த ராண துரத்துகிற வேகத்தை பக்விக்கு கொண்டுட்டாங்க போலன்னு ராண அந்த கேப்பை யூஸ் பண்ணி நான் இன்னும் வேகமாக அந்த வாம்ம்பிங் வில்லோ அந்த அடிக்கிற மரத்துக்கு கீழே இழுத்துட்டு போயிருச்சு அங்கே இவங்களால் நுழைய முடியல அந்த மரம் இவங்கள போட்டு அடியடி நடிக்குது அப்போ குரிக் சாங்ஸ் ஹெர்மியானோட பூனை அவங்க ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கும் போது போய் அந்த ட்ரீக்குள்ளே அடியில் போய் ஏதோ ஒரு வேர் கீழே போய் ஏதோ ஒன்று தட்டுனு அந்த ட்ரீ அடிக்கிற நிறுத்திடுச்சு அந்த பூனை ஹெர்மியானையும் ஹரியன் தன்னை தொடரும்படி சைகை செய்து விட்டு அது வழியாக ஒரு துளை வழியாக ஒரு பிளத்வாரம் அது மூலமாக ஹரி ஹர்மியானிய கூட்டிகிட்டு போகுது அந்த பிளத்வாரத்தில் நுரைய மாட்டேன்னு ரான் அந்த டாக் கூட சண்டை போடும்போது அவனோட கால் உடைந்து விட்டது அந்த தொலையோட என்ட்ரன்ஸை பிடிச்சிட்டு வரமாட்டேன் இருக்கும்போது அந்த நாயை இழுத்து இழுத்துட்டு போகும்போது அவனோட கால் உடஞ்சிருச்சு அதனால் அவனுக்கு என்ன ஆகுமோன் ஏதாகுமோன் பயந்து பயந்து எழுதுட்டு போகிறாங்க அந்த பிளத்வாரங்குள்ளே அப்படியே இறங்கி இறங்கி போகிறாங்க ஹரி இந்த குகை எங்கே போய் முடியும்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா லியம்மா இது மேப்போட அந்த ஆகர்ட்ஸ் மேப் நான் பார்த்தேனா இல்லை கடைசி எட்ஜில் இருந்தது ஸ்கூலுக்கு வெளியே போகும்னு ஃப்ராடும் அந்த ஜார்ஜும் ஃப்ரெட்டும் சொன்னாங்கடா ஹெர்மியா நீ ஒன்றும் தெரியல எனக்கும் போனால் தான் தெரியும் எங்கே போய் நிற்கும் தெரியல அப்படின்னு போயிட்டே இருக்காங்க அந்த இழுத்துட்டு போன அந்த கால் ராணோட கால் தடம் அடே ட்ராக் பண்ணி இழுத்துகிட்டே போன அந்த தடம் தெரிஞ்சுகிட்டே இருக்கு பூ நடந்து போயிட்டே இருக்கு கொந்தரம் போய் கொஞ்சம் எல்லாம் கண்ட கண்ட மாதிரி தூக்கி எரிஞ்சு கண்ட கண்ட மாதிரி உடஞ்சிருக்கு ஒரு சேருக்கு மூணு கால் தான் இருக்கு ஒரு கால் உடஞ்சிருக்கு ஒரு சேருக்கு சாயிரம் உடஞ்சிருக்கு ஹரி இது ஏதோ பேய் ரூம் மாதத்துல எல்லாரும் பேய் இருந்து கத்துறதா கத்துறதா சொல்லுவாங்களே பேய் மாதிரி தெரியலையே எனக்கும் தெரியலமா யாரும் பயங்கரமாக அடித்து உடச்சிருக்காங்க ஏதோ மோசமான மிருகம் தங்கியிருந்த ரூம் மாதிரி இருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க ரூமோட ஒரு மூளையில் ஓ அப்படின்னு முனகல் குரல் கேட்குது அந்த மூலையில் பார்க்குறாங்க ராண் கால் ஒடிஞ்ச இப்படி படுத்துருக்குறான் அவனால் அசையமில்ல உடஞ்ச கால வச்சு இன்னொரு கால நல்லா இருக்க எந்திரிக்க ட்ரை பண்ற முடியல என்ன மாட்டிக்கிட்டோம் உனக்காக வச்ச பொறி அப்படின்னு சொல்றான் ஹாரிக்கு ஒரு நிமிஷம் பயம் இன்னொரு பக்கம் ரூம்ல திரும்பி பாக்கறான் ஒரு கொடிய மனிஷன் அப்படியே நிக்கிறான் அது எப்படி இவன் வந்தான்னு தெரியும்போது இவன் அனிமாகி ஹரி அப்படின்னு ராண் சொல்கிறான் அனிமாகினா என்னென்னு ஹரி இப்போதான் கொண்டாள் மேடம் தான் அதாவது ஒரு மனுஷன் மாயக்காரன் தான் விரும்பும் நேரத்தில் விலங்காக மாறக்கூடிய சக்தியை அடைந்து விட்டால் அவன் அனிமாகின்னு இந்த மாய உலகத்தில் சொல்லுவாங்க நாயா இருந்தவன் சீரியஸாக அவன் இழுத்துட்டு வந்தானா ஆமாம் அப்படின்னு ராண் சொல்கிறான் சீரியஸ் ரொம்ப மூஞ்செல்லாம் உலந்து ஒட்டி போயிருக்கு ரொம்ப முரட்டுத்தனமாக இருக்கு அப்படியே ஹாரி அப்படியே பார்க்கறான் தாடியெல்லாம் வளர்ந்து கண்ட மாதிரி வளர்ந்து பயங்கரமாக இருக்குது அதனால ஒன்றும் ஹேரிக்கு ஒன்றும் செய்ய முடியல முதல் வேலையா சக்தி எரி அப்படின்னு ஒரு கொடூர குரலை வச்சு சொன்னோன்னே சக்தி எரி மந்திரத்தோட பலம் நமக்கு தெரியும் கையில் இருக்கிற மந்திரக்கோள் பறந்துரும் ஹாரி கையில் இருக்கிற மந்திரக்கோளும் ஹர்மியானி கையில் இருக்கிற மந்திரக்கோலும் பறந்து மேல போய் சீரியஸ் கையில் போய் நின்றுச்சு வணக்கம் ஹாரி நீ வருவ எனக்கு தெரியும் பிடிச்சா கண்டிப்பா வருவே எனக்கு தெரியும் அதுவும் எந்த ப்ரொஃபஸோட ஹெல்பையும் கூப்பிடாம எந்த ஆசிரியோட ஹெல்பையும் கேட்காம நீயா தனியா வந்த பாத்தியா உன் அப்பா மாதிரியே உனக்கும் தைரியம் ஜாஸ்தி தான் நீ வந்ததும் ஒரு விதத்துல நல்லதுதான் பல விஷயங்களை பேசி தெரிஞ்சுக்கலாம் ஹாரிக்கு இதை கேட்டோடனே அப்பா மென்ஷன் பண்ணனே அப்பா அம்மா கொன்னது காரணம் இவன் தானே இவனை சும்மா கூட கூடாதுன்னு ஹாரி பயங்கரமா சீரியஸ் கீழே தான் எல்லாம் மந்திர கோள் எப்படியாவது அவனை அடிச்சு கொண்டு முன்னாடி தாவா ட்ரை பண்றான் ரெண்டு கை பிடிச்சி நிறுத்துது நில்லு ஹாரி அப்படின்னு பார்த்தா ஹர்மியானிய ராணு ரான் ஒத்தால் எஞ்சி வந்து ஹாரியை நிப்பாட்டான் அவனால் நிக்கவுங்கள அருமையான தடுக்கிற இல்ல அவங்க கையில் ஆயுதம் இருக்கு எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நிப்பாட்டுறா ராணுவ கொல்லணும்னா எங்க ரெண்டு பேரையும் கொன்னதுக்கு அப்புறம் தான் கொல்ல முடியும் இல்ல எங்க மூணு பேரையும் சேர்ந்து தான் கொல்ல முடியும் உனக்கு ஏற்கனவே அடிபட்டு ஒழுங்கு மரியாதைய போய் படு இல்லா இன்னும் காலில் இன்னும் மோசமா அடிபடும் அப்படின்னு சீரியஸ் சொல்லும் ஹாரிக்கு ஒன்றும் புரியல என்னடா என் அக்கறையெல்லாம் பேசுகிறான் ஸ்ட்ரைட்டை கொல்ல வேண்டியதானு ஹரி எனக்கு உங்ககிட்ட தான் பேசணும் இன்னே ஹேரி கா காத்திருக்கவே ஹர்மியாணி பிடியை மீறி தாவி போய் உங்ககிட்ட பேசுகிறதா ஒன்று கொல்ல விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாஞ்சிட்டான் சீரியஸ் கண்ணில் ஒரு விரலை வச்சு குத்திட்டான் இன்னொரு விரல் அவனோட அந்த மந்திரக்கோல பிடிச்சிருக்க கைகளை அட்டாக் பண்ணுது சீரியஸ் ஏதோ தெரியல ஷாக்கிலையா என்னன்னு தெரில ஹாரி இப்படி அட்டாக் பண்ணுவான்னு எதிர்பார்க்கலையா என்ன காரணத்தில சீரியஸ் பதிலுக்கு ஒன்றும் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்க முடியல அதுக்குள்ள ஹார சீரியஸை பிடிச்சா கண்ணில் குத்துனத குத்துட்டதுனால சீரியஸோட தலை பின்பக்கமாக சாஞ்சி சிவரில் முட்டுது இன்னொரு பக்கம் கையில் இருக்கிற வாண்டை அந்த மந்திரக்கோள் வெளியே வராமல் சிந்து சீரியஸ் எவ்வளோ தடுக்கிறான் முடியல ஹேரியால ஹாரி பிடிச்சிட்டே இருக்கான் பிடிச்சி இழுக்கிறான் மந்திரக்கோளை இன்னொரு சீரியஸ் இன்னொரு கையால் ஹேரியோட தொண்டையை பிடிச்சு அமுக்கு ட்ரை பண்ணுறான் ஹர்மியானியோட கால் வந்து எட்டி வச்சது சீரியஸோட வயிற்லயே அவன் கீழே வாண்ட விட்டுட்டு ஓ அப்படின்னு விழுந்துட்டான் ஹாரிக்க மந்தர் கோள் வந்துருச்சு சீரியஸோட இதயத்தை நோக்கி வச்சிருக்கான் என்ன கொல்ல பொறியா ஹாரி பின்ன எங்க அப்பா அம்மா கொன்ன ஒண்ண சும்மா விடுறதா நான் மறுக்கல உங்க அப்பா அம்மா சாவுக்கு நான் முக்கியமான காரணம்தான் ஆனா நீ எதனால் நடந்ததுன்னு முழு கதையும் கேள் அதை கேட்காம என்ன கொன்னுட்டா ஒண்ணுமே செய்ய முடியாது நீ பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவ அப்பா அம்மா கொன்னு நீயே ஒத்துக்கற அப்பறதுக்கட உனக்கு மரியாதை உன் கதைய கட்டுக்கிட்டு ஹாரி பேசும்போது இங்க இருந்த பறந்து அவங்கள வழிவாட்டிட்டு வந்த க்ரிக் சாங்ஸ் பூனை சீரியசோட நெஞ்சிக்கு நேர நெஞ்சிக்கு மேல வந்து உட்காந்துருச்சு இந்த இதுவும் நினச்சியாக்கு கூட்டாளிதானு பின்னாடி ஏதோ ஒரு கதவு வேகமா அந்த ரூமோட கதவு டம் திறக்கப்படுது பாத்தா புரொஃபர் லூபின் வந்து முதல் வெளியா சக்தி எரி அப்படின்னு சொல்லி ஹாரி ஹர்மியானி என்ற எல்லா கட்டி பிடிக்கிறாரு அப்ப சூரிய சீரியஸும் நண்பர்கள் சதி பண்ணாங்களா இப்ப என் மந்திர பிடிங்கிட்டாங்களே இப்ப அடுத்த என்ன செய்யறது இவனுக்கு துணை அந்த லூப்பின் என்ன செய்யறது எப்படி இவங்களை வெல்றது தொடரும்